வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தேவகாண்டம் திருப்பரங்குன்று சேர் படலம் இன்ன பண்பினால் சிவனடி வழிபடல் இயற்றி அன்னிலைக்களம் நீங்கியே அமரர் கண்முனிவர் கண்ண தானே அம் தலைவர்கள் புடை தழியைச் சார பொன்னின் மஞ்சையின் எருத்தமேல் கொண்ட நன் புனிதன் சீர்த்தயங்கிய மயூரமேலமர்த்தரும் செவ்வேள் சார்தலுற்றிடு மாலையன் மகபதி தம்மை நேர்தலில் படை வீரரை நோக்கியே நீவே நம்புடை உரைத்த மற்றது காலையில் வண் துழாய் முடிக்கொற்ற வன்முதலிய குழுக்கொள் தேவரும் வெற்றிகொள் வீரரும் வேறு தத்தமக்கு உற்றிடும் உர்திமேல் பொறுங்குற்று ஈண்டினா ஞாயிறு கரங்கென நணுகும் பொன்முடி கோயிலின் மருங்கினில் குழி குழி இரண்டு ஆயிரம் வெள்ளமா வெம்பூதரும் ஏ எழுந்தனர் எழுந்த பூழியே மிக்கு உயரறிஞரை மேவில் கீழ்மை செய் மக்களுமேல் நெறியடைதல் வாய்மையே தக்க தொல்பூதர்கள் சரணம் தோய்தலில் புக்கது பொன்னக்புவியும் பூழியாய் அழற்றிய பல்கதிராத பத்திரம் நிழற்றிய விண்ணலாய் நிமிர்ந்த கேதனம் குழற்றிய துளைவயிற்கோடு காலம் விழற்றிய பேரிகை மிகவும் ஆர்த்தவே மே குயர் வட்டமும் விளங்கு காம்புமாய் நீக்கமில் கவிகைகள் நிழற்றி மல்குவ மாக்கிழற்பஹ்ருடைவானக் கம்பலம் தூக்கிய திறன் எனத் தோன்றுகின்றவே கடவிய கடவியவை என் வெம்மையால் நோற்றலை திவான் உணங்க நோன்று இரையாற்றலை முயன்றன அணிக வேலையுள் கோற்றலை அசைபவெண் கொடியின் காணமே பாங்கு அமைப்பதலையே முதல பள்ளியம் ஆங்கு ஒலி வழங்குவ உணத்தீயரை தாங்கினை என்று இறை தண்டம் செய்திட ங்கிய திரைக்கடல் வாய்விட்டு ஒக்குமார் காந்தளன் சென்னியன் கடவு மாமையில் கூந்தொருங் கூந்தொருங் குலைந்து பஹ்ரலே பாந்தள் அங்கு அசைதலும் பசலை மோக்கினால் ஆய்ந்திடுகின்றன குத்தியே மூக்கு உடையலகினால் முகிலைக் கீரியே ஊக்கொடுப்பரல் என உருமுப்பற்றும் தீக்கிளர் அன்னதுவோர் செய்ய சூட்டுடை கூக்குரல் வாரணம் கொடியது ஆகையால் இந்நிகழ் உற்றிடையெழுந்த தானைகள் முன்னையல் கடைக்குழை மொய்த்துச் சென்றிட பன்னிரு மொயம்புடை பகவர் மேலவன் அன்னகரத்தினுமகன்று போகினான் பொரியரை விளவு கால் புனிற்று தீங்கனி வருபயன் கொண்டு தாம் வரிது வீழ்த்தன கரியினம் பாரிடக் கணங்களாப்பினால் வெறுவின உணர்வில மயங்கி வீழ்ந்தவே சாற்றிடில் தம்பினைத் தம்மைச் சூழுமால் பெற்ற மதலைக்கும் பல்லியம் ஆற்றரும் தொப்புடை வயவர் தானையுள் இடைந்து அழிந்தவே குஞ்சரம் எரிந்திடும் கொலைவல் கோழறி எஞ்சலில் கயமுகரெண்டில் பூதர்கள் விஞ்சிய பிழிற்று ஒலிவினவிமை பனித்து அஞ்சின அயர்ந்த தேவர் போ உரங்குறை போழ்தில் யாரொடுங்கள் எந்தவர் வரங்குறைமான் முகவயவரோதையால் கரம் குறைவு இன்றி நேல் கடுங்கள் யாழிப்போய் குரங்குரை சூழல் உட்குலைந்து புகவே வசைப்படுபாரிடம் வழுக்கலில் வகைமிசைப்படும் ஊற்றமாய் மேல் கொண்டுட்டன இசைப்படுபாரிடம் எடுக்கும் கொட்பினால் அசைப்படுகின்றன அடுக்கல்தானவே உரகமும் மடங்களும் ஒடுங்கி உட்கியே வரைகளின் முழை புகவானத்து ஆர்ப்பன அறிமுக வீரர் தம் அறவத்தன்மையாலிறிவன புரள்வனையழில் ஏறியலா காட்டகையெய்னர் தம் கல் என் சும்மையால் கூட்டுரை புட்கலம் குலைவூற்றாலெனச் சூட்டுடை வாரணம் தோகையார்ப்பது கேட்டு உளம் நடுங்கினர் கிளேசம் கொண்டுள்ளார் அரங்குறு மதலை மேலாடு நீரின் மரங்களை அழைத்திடு கடுவன் மந்திகள் கரம் குலைவோடு பல்காட்டி வாய்வெறியே இறங்கின சேவலம் கொடி இடிப்பின ஆரண முழங்கொலியமரர் வாழ்த்தொலி சீரணைய ஒலி சேனைப் பேரொலி காரணமில்லவன் கடவு மாமையில் வாரண ஒலிகளான் மறைதல் உற்றவே இடன் உருகுறிஞ்சியில் இணையத்தன்மையால் நடவைெரும் படை நடுவன் ஏகியே சுடற்பொழிவேலினான் தூயக்கூடலின் குடதிசை அமர்ப்பரம் குன்றை எய்தினான் ஆவதுவோர் பொழுதிநில்லங்கண் முன்னுரை மூவிறுதவத்தரும் முழரியான் முதல் ஏவரும் எந்தையை இறைஞ்சி இவ்விடை மேபுதி சிறந்தது இவ்வெற்பு என்று ஓதினாக என்றலும் முருகவேள் யாமும் இவ்வரை சென்றிட நினைந்தனம் அதனைச் செப்பினீர் நன்று உமது எண்ணமும் நமது சிந்தையும் ஒன்றியவே என உவப்பில் கூறினான் மைமலை துழனியும் வடிவும் பெற்றுடை கைம்மலை பொழிதரு கடாங்கொள் சாரலின் அம்மலை ஏறினன் அமலை தன்னொரு செம்மலையாகி வந்து உதித்த சிற்பரன் வற்றரும் வடாது மாதிரப் பொற்றையை நுகர்ந்தன பூதசேனைகள் சேனைகள் கொற்றவன் வறுபரங்குன்றின் சாரலை சுற்றியமிசையினும் துவன்றி புக்கவே காலையங்கு அதுதனில் கடவுள் கம்மியன் மாலுரு கிரிதனில் வரம்பியில் வீதியும் கோலனல் தெய்வதக் குலமும் கோயிலும் சோலையும் வாவியும் துவன்ற நல்கினான் அத்துணை எம்பிரான் நமரர் கம்மியன் கைத்தொழில் நோக்கியே கருணை செய்து போய் சித்திரமறுவிடைச் சேனை வீரரே வைத்தனன் மந்திரவரை பே ஏயின மங்கை நின்று இழிந்து நான் முகன் மாயவன் மகபதிவயவர் மற்றையோராயினர் புடைவர் அவையின் வூடு போய் சீயமெல்லனை மிசை சிறப்பின் வைகேனா பரீயல்வந்திடு அமரரை ஒல்லை ஏவினான் பொறியினர் இல்லதோர் புனித மேலையோன் குலக்கிரி பொருவிய குரலின் வேந்தரும் வெலற்கரும் திரளுடை வீரமைபனும் இலக்கரும் எண்மரும் யாரும் எந்தை தன் கழல் தொழுதனர் மருங்கின் ஈண்டினார் ஏவலின் இயந்தனர் இணையர் நின்றிடமூவிறு பராசர முனிசிறார்களும் சேவலை உயரிய தேவநாயகன் பூவடி அருச்சனை புரிந்து போற்றினார் வழிபடு புதல்வர்கள் வழுத்தினின்றுழி உழுவல் அன்போடு கண்ணோடி செஞ்சடை குழவி வெண்பிரையினான் கூரும் கூறும் முழுவதும் நினைந்தனன் முற்றும் உணர்ந்துளான் சலம் புரியும் பராசரன் எனும் முனி புலம் புரித்தவம் எனும் குமர்தேரு புலம் புரி போதகப் பொருண்மை யாவையும் நலம் புரி குமரவேள் நவின்று வைகினான் பொறுவரு மகேந்திரப் புறத்தை நீங்கியே தரணியில் வந்தவா சாற்றினாமினி பெருமைக்குள் இந்திரன் பெண்ணை எம்பிரான் திருமணம் செய்திடும் செய்கை செப்புவா